ால் மனித்த பெருவியும்னந்தி இப்ப நீங்க எல்லாரும் வகிக்கப்பட்டாங்க இந்த வியாகரபாதரும் பதஞ்சேலி முனிவரும் அடால் அட துள்ளி குதிக்கிறாங்களுக்காக இவ்வளவு தூரம் செய்து ஏழையின் பொருட்டு இவ்வளவு தூரம் கருணைக்கு உண்டு எங்களுக்காக ஒரு வெள்ளி அம்பலம் ஒரு மணிப்பீடுகை எங்களுக்காக இந்த திருநடனம் இந்த ரெண்டு பாவியும் சாப்பிடுங்கிறது இவ்வளவு பெரும் பெறா என்று சொல்லி அவங்க எப்படி இருக்கும் ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கும் பார்த்தவர்களுக்கு மட்டுமல்ல அந்த ரெண்டு பேருக்கும் அவன் எல்லாம் மனந்தானில் நிரம்பி மேலும் வழிவது போல பார்வம் புனிந்த புண்ணியவின் நீர் கடைந்திட அருமையா திருநீரிட்டிருந்தாங்க இந்த நடனத்தை காண காண காண அந்த கல்லு இருக்கிறவரை தண்ணி எல்லாம் மேலப்பட்டு முழு அப்படியே கரைஞ்சே போயிடுச்சு திருநீரே இல்லை ஆகவே நமக்கெல்லாம் வேர் தான் களையும் ஆனா அவருக்கு அந்த ஆனந்த கண்ணீரால் வழி அப்படியாக அந்த நீர் நீர் கரைந்துட பொழி கண்ணீருள் நனிந்து இரு கூப்பி நாதனை பாடுகின்றார் அவங்க ரெண்டு பேரும் பாடுறாங்களாம் இதுவரைக்கும் திருமுறை எல்லாம் நிறைய சொன்னோம் இப்ப அவங்க பாடுவது எது என்பதை பரிஞ்சோதி புரிய சொல்றார் பராபர முதலே போற்றி பக்தியின் விளைவாய்ப் போற்றி தராசரமாகி வேறாய் நின்ற தற்பரணே போற்றி சராசரமாய் சரம் இயங்குகிற பொருள் இயங்காத பொருள் எல்லா உயிரிலும் உயிர்க்குயிராயிருக்கிற பெருமானியே வணக்கம் கராசல உரியாய்ப் போற்றி யானை தோல் உரித்த பெருமானி கனக அம்பலத்துள் ஆடும் நிராமய பரமானந்த நிறுத்தனிய போட்டி போட்டி தில்லை அம்பலத்துல ஆடுகின்ற ஆட்டத்தை போலவே இங்கேயும் ஆடி எங்களுக்கு காண்பிக்கிறாய் என்று சொல்லி பண்ணுங்கிறார்களாம் இன்னொரு பாட்டு நான் விட்டுட்டேன் நேரம் இல்லை அடியரே பொருட்டு இந்த ரெண்டே ரெண்டு பேருக்காக வெள்ளி அம்பலத்து ஆடல் போட்டி இதுவரை இதுக்கு முன்னில்லாத மாதிரி போற்றி எனக்காக நீங்க ஆட பிரச்சினால எத்தனை பேர் கூட வந்து ஆட வேண்டியிருக்கு அதோடு எங்க அம்மாவும் வந்து பக்கத்திலேயே நிக்க வேண்டியிருக்கு இப்படி எல்லாம் செய்தீர்களே நெடிய தற்பமானந்த நிறுத்தனிய போற்றி போற்றி என்றெல்லாம் வணங்கினாரலாம் வணங்கி விட்டு உங்களுக்கு என்ன வேற வேணும்னு கேட்டது யார் அந்த ரெண்டு முடிவர சொல்லுகிறார்கள் எந்த இத்திரு கூத்து என்றும் இந்நிலை நின்று திருமானி எங்களுக்காக இந்த வெள்ளி உருவாக்கி நடனம் செய்த இந்த பாவிகளாக நாங்க பார்த்தோம் ஆனா இனி எப்பவுமே இங்க ஒரு அம்பலமும் இங்கே ஆடிக்கொண்டிருக்கணும் இந்த வேண்டுகோளுக்கான வெள்ளி அம்பலத்தில் நின்று பாருகின்ற பொழுது குரோன் சுவாமிகள் பாடுவார் மதுரை கிளம்புகத்துல அரங்கம்பையற்கு வெள்ளியரங்கம்மி ஆலயம்பேர எள்ளிய ரங்கம்மி மடக்குல ஆறு கல்யாணம் அதுல ஒரு வான வெடிக்கிற மாதிரி மடக்கணியை வச்சு பாரு எங்க பெருமானுக்கு அரங்கு எதுனாரு அரங்கம் ஐயர்க்கு வெள்ளியரங்கமி வெள்ளி அம்பலம் தான் எங்க பெருமானுக்கு நடனம் ஆடுகிற இடம் அவருக்கு எங்க ஆலயம் இருக்குன்னு கேட்டான் பீர எள்ளியரங்கமி ரெண்டும் நீங்க வெள்ளி அரங்கமியன்னு தான் இருக்கும் பாட்டுல ஆனா பிரிச்சு படிக்கும்போது என்ன பண்ண ஐயர்க்கு வெள்ளி அரங்கமியன்னு படிக்கணும் முதல் வரியா அடுத்த வரியே ஆலயம் பீர வெள்ளிய வகர உடம்புடுமை பெரு ஆடுவதற்கு சரியான வெள்ளி அம்பலம் அங்கம்மி என்ன செய்வதுதான் அந்த கருத்தெல்லாம் போற போக்களை வச்சாரு என்ன இது பீர எள்ளியர் அங்கம்மி அப்படின்னாரு நீ யாருடைய அந்த ஆலயமா அங்கே இருக்கேன்னு கேட்ட பிற எள்ளியர் உன்னை தவிர வேறு எவரையும் நினையாது கொள்ளேயன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடியும் நல்லேயன் அப்படி நினைவு அறியாருள் அல்லால் நரகம்புகினும் எள்ளேயன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேயன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமணி உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி பிற எள்ளியர் மற்றவற்றை வணங்காமல் உன்னையே வணங்குகிறார்களே அவருடைய உள்ளன் உனக்கு ஆலயம் அரங்கம் ஐயர்க்கு வெள்ளியரங்கம்மே ஆலயம் பேர எள்ளியர் அங்கம்மி உரங்குள் பல்கலன் என் பெறவாமையே உணர்வு என்பே அதெல்லாம் ரொம்ப மடக்கா வைக்கிறது செந்திலாண்டவன் திருவருள் அல்லவாப்பான் இப்படி எல்லாம் பின்னே வந்தவன் எல்லாம் பாடிச்சு வைக்க நாமெல்லாம் கண்டு காண எந்த இத்திருக்கூத்து என்றும் இந்நிலை பந்தவம் பாசம் நீங்க பறித்தருள் செய்தி ஏதோ எங்க ரெண்டு பேருக்காக காட்டி இருந்த அம்பலத்தை மீண்டும் மறைத்து நடனம் இல்லாமல் இருக்காது என்றும் இந்த நடனம் என் பின்னே வந்தவர்களாம் வந்து எல்லா உயிரினங்களும் கண்டு கண்டு சார் சிதம்பரத்துல ஒரு சபை அது பொன்னம்பலம் இங்க ஒரு சபை இது வெள்ளி அம்பலம் குத்தாலத்துல ஒரு சபை சித்திர சபை சரிங்களா நம்ம திருநெல்வேலியில இருப்பது தாம்பர சபை இன்னொன்னு ஆலங்காண்ட இருப்பது இந்த ஐந்து அம்பலம் இப்படியாக இருப்பதில் இந்த வெள்ளி அம்பலம் தான் அப்படி அமைந்து எல்லாரும் என்றார் பெருமாள் என்ன செய்தார் சரியாப்பா அப்படியாக நான் நடனம் செஞ்சது நடனம் பண்ணிட்டு இருக்கேன் எது கேட்டால் அது தந்துருவார்கள் அது இந்த பாண்டி செய்த தவப்பையனால் எங்க பெருமானும் சரி என்று ஒத்துக்கொண்டார் இப்ப பாருங்க ஒரு அருமையானது வேண்டும் ஆதியம் பெருமை இந்த நிராம பரமானந்த நிறுத்தம் நேர் கண்டோர் எல்லாம் தராதளம் இசை வந்து எய்தா தனிக்கு அதி பெறுதல் வேண்டும் இன்னொரு வர வேணும்னர் என்னன்னு இந்த மதுரையில வந்து இங்கே வாழ்ந்து இந்த வெள்ளியம்பலத்தை யார் உண்மையோடு வணங்குறார்களோ அவர்களுக்கு வீடு பேர்த்தையும் வணங்க தருணர் இது கண்ணு அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படியே தருகின்றனர் எனவே வேண்டுகோள் இரண்டு ஒன்று இந்த நடனம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இன்னொன்று வருங்கால சமுதாயம் வந்து வணங்கி உள்ளன்போடு வணங்குமானால் அவர்களுக்கு வீடு பேர்த்தையும் வேண்டும் இரண்டு வேண்டுகோள் அல்லவா அது அப்படியே தருகிறேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி ரெண்டு பேருக்கும் ஆடினார் பாடினார் எல்லாம் செய்தாரலாம் அப்படி இருக்கிற போது இன்னும் அங்கேயே உரைகின்றனர் ஞாபகம் வரும்னு கேட்டா சரி இப்ப எதுக்காக இந்த நடனம் எல்லாம் வந்தது சாப்பிடுறதுக்காக சாப்பிட்டாங்களா அத பத்தி சொல்லவே இல்லை அல்ல ஏ சின்ன விஷயம் இது ஏன் சொல்றது என்னாச்சு நம்ம பண்றோம் அது முக்கியம் முக்கியமல்ல அது முக்கியம்ல சாப்பிடுறது முக்கியமா செவியில் கோபடுத்தா நான் அருமையா அந்த வெள்ளி அம்பலத்தைய பாக்குறதும் அவர் வர கேட்கறது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ ஒரு சிலிப்பு கொடுக்குறிய சாப்பாடு என்ன ஆச்சு உடனே செவியில் சுவையுணரா செவிச்சுவையும் இந்த மாதிரி ஒரு பக்தி சுவையம் இருக்கின்ற பொழுது வாய் உணர்வின் சாப்பாட்டுக்கு முன்ன வந்துட்ட மாக்கள் அவியனும் பாடினும் என்ன திருவள்ளூர்ல பெரிய கேள்வியை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சீட்டு வாங்கிக்க அத பத்தி பேசப்படாது எத சாப்பாடு அதான் பண்ணிட்டே இருக்கேன் யோதிக்கும் வேலையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்று தாய்மாரா சொன்ன மாதிரி நம்ம செய்யற காரியமே ரெண்டு காரியமும் சவரியான காரியம் என்ன நேரத்தில் சாப்பிடுவோம் நேரத்துல படுத்துருவோம் இதுல ரெண்டும் சார் அப்ப மற்ற யோசிக்கும் உறங்குவதுமாக முடியும் என்று தாய்மாரி சொன்னது மாதிரி அப்படித்தான் அதனால அதை பத்தியே பேசல அதான் ஒரு உத்தி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி இருப்பதுல இவ்வளவு தூரம் அந்த பக்தி மார்க்கமா போகின்ற பொழுது சரி இதை காட்டிட்டாங்க காட்டின பிறகு இதை அவங்கதான் சாப்பாடு விரும்பி இருப்பாங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு யா எல காத்துக்கிட்டு பல பேர் சாப்பிடுறீங்க என்னப்பா சாப்பாடு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி கூத்தின் இதை சாப்பாடு வேணும் என்னதுள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலம்பார் அதனால இந்த ஒரு பெரும் இன்பம் இருக்கும் போது சாப்பாடு வராது கல்யாணக்காரர்கள் சாப்பிட மாட்டாங்களே அவங்களுக்கு சாப்பாடு என்ன தெரியுங்களா அன்னைக்கு மட்டும் பொறுத்த வரைக்கும் எல்லா பந்தியிலையும் எல்லா விஷயமும் எல்லாம் பருமாறப்பட்டு முத பந்தியில அவ்வளவு பெரிய லாடு போட்டா கடைசி பந்தியில பூந்தி ஆகிடப்படாது கடைசி பந்திலையும் அவ்வளவு பெரிய லாடு எல்லாரும் இடையில ஒரு பெரிய சாப்பாடுல ரொம்ப நிறைவுங்களா இருந்தவங்க நீங்க சாப்பிடாம கொஞ்சம் ரசஞ்சாவது கரைச்சு தரம் கொடுத்தா குடிப்பாங்களே தவிர அவங்களுக்கு இதுவே தான் சாப்பாடு அப்படி நம்ம மனித ஒரு குறிக்கோள் தான் சாப்பாடாக இருக்கின்ற பொழுது ரெண்டு முனிவர்கள் இப்ப போய் சாப்பிட்டாங்கிறத சொல்லணுமா போடான்டா திருவள்ளூர் சொன்னார் வேட்பனை சொல்லி திருவள்ளூர் தான் நினைக்கணும் வினையில எங்கும் கேட்பினும் சொல்லாவிடல் ஒரு அருமையான திருக்குறள் மற்றவங்களுக்கு பயன்படுற காரியமா இருந்ததுன்னா அவன் கேக்காட்டி கூட இத கேளுன்னு சொல்லணும் அப்படி ஒரு பயன் தனக்கும் பயன் நாட்டுக்கும் பயன் இல்லை அவனுக்கும் காரியத்தை அவன் வந்து என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்டா கூட அதான் ஒண்ணுமில்லடா விட்டு சொல்லாத பயனில்லாத என்ன அருமையான திருப்பன சொல்லிட்டு சாப்பாடு ஒரு வரி சொல்லிருக்கலாங்களே ஒரு வரி சொல்ல வேட்பனை உத்திவைகள் அருமை அமைப்புகள் அள்ளிக்குழு அள்ளி இப்படி ஒரு பக்தியை இப்படி ஒரு நெறியை அப்படி ஒரு பண்பாட்டை என்பதெல்லாம் சொல்லி வைக்கிறார் பஞ்சோதா ரொம்ப அருமையானது எனவே ஒரே ஒரு பாடம் இல்ல மணியும் ஆக போகுது திறந்தோடு இப்ப என்ன பண்ணுவான்னு சாப்பாட்டை பத்தி பேசப்படாத நடத்தம் பேசப்படாது ஊற்றுவோம் இப்ப பரிஜோதி பண்ணி வருவன்னு சொல்றாரு அப்பா இந்த வெள்ளி அம்பளத்தை வணங்கணும் வணங்குங்கிறீங்களா அப்படிதான் வணங்குறோம் சுவாமி என்னமோ திருவள்ளுவர் வாய்ப்பாக நாளன்னைக்கு வணங்கலாம் அப்படி இருக்கிற எங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை எல்லாரும் நினைத்துக் கொண்டு நாளைக்கு நாளை மறுதினம் சோமவாரம் சொக்கநாதிரியும் அங்கே இருக்கனியும் வணங்கும்படியான பேர் அமைந்திருக்கிறது அது இன்னைக்கே நினைக்கும்படியான பேரும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம நினைச்சு செய்யறது இல்லை நினைச்சுறதில்ல திருவிழா பணம் ஆரம்பித்ததுலேருந்து மதுரைக்கு போகவே இல்லை போக ஒரு சந்தர்ப்பம் இல்லை இப்போ என்னமோ வெள்ளியம்பல தெருக்கூத்த ஆடிய நடக்குது நாளனைக்கு மதுரைக்கு போகலாம் ஆடிதான் அந்த ஒரு திருமுறை மன்றம் இந்த ஆடி வீதியில் இருக்கிற பேரவை தான் ஐந்து முறை பரிமையல் முறையோடு திருக்குறளை நடத்தி இருக்கிறது தென்காசியில் ஐந்து முறை பரிமேலு உரையோர் நடத்தப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் மதுரை திருவள்ளுவர் ஆடிதான் அது மட்டுமல்ல அந்த திருவள்ளுவர் கழகத்தில் வாரந்தோறும் நிகழ்ச்சி இருக்கும் நெடுமாருடைய அப்பா தான் தலைவர் ரொம்ப பக்திமார் அதோடு நெறியா காப்பாற்றுவார் இப்ப கமலாத்தியிருக்காங்க மதுரை இந்த பெருமான வெள்ளியம்பி வணங்குவதற்கு நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கு இப்படிப்பட்ட புண்ணியம் கிடைக்கட்டும் ஒரு மாதத்தினுடைய மாரடை மாத திருவாதிரை தொடங்கணும் அடுத்த மார்கடி திருவாதிரை வரைக்கும் தவறாமல் சென்று அந்த வள்ளியம்பல பெருமானை வணங்கணும் கூனிவில் ஆதிரை தொடுத்து மார்கடி மாத திருவாதிரையில் இருந்து எதிர்வது எதிர்வரு கொடுவில் ஆதிரைத்து எல்லை அடுத்த பாரதி மாதம் திருவாதிரை வரைக்கும் அந்த ஆதிரை தோறும் புனித நாடகம் முளடி தோய்ந்து அங்கே போய் குளிக்கணும் எங்க பொற்றாமறையிலேயே குளிக்கணும் தண்ணி இருக்கணும் இருக்கும் இப்ப கடினம் போடும் போற வர தண்ணி இருந்து குளிக்கலாம் அருமையான இடம் சுற்றி அருமையா திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறாங்க தரு திருப்பணம் தாழ்மணத்துல இருந்து திருக்குறள் ஏன்னா அங்க அவர் இடம் அதுன்னு சொல்லிக்கிட்டு திருக்குறள் நீங்க அந்த கரையேறிங்கன்னா அந்த திருக்குறள் எல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி படிக்கலாம் அப்படி எல்லாம் கூட குளம் அதுல போய் நீராடும் நீராடி புனித ஆடக அங்கு இனிது அமர்ந்து என்ன பண்ணும் ஒவ்வொரு திருவாதிரைக்கும் அங்கே போய் நீராடணும் நீராடி நம்ம வெள்ளியம்பல பெருமானை வணங்கணும் வணங்கி அதுக்கு முன்னாலேயே இருந்து 108 நூத்தி எட்டு முறை திருவைந்தழுத்தை மனதில் நினைக்கணும் இனிதா திருவைந்தழுத்தை எண்ணி நிற்கும் தனியும் அன்பினார் அப்படி வந்த ஒரு புண்ணியம் நமக்கு இருக்குமானால் எய்திவர் கருதிய வரமெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது தானால் நடக்கும் எண்ணிய எண்ணி ஆங்கெய்துவர் எண்ணி ஆர் திருவாதுரை தோறும் வணங்கப் பெரிய திருக்குறள் எண்ணிய எண்ணியவர் திருக்குறள் எண்ணிஆர் திருவாதுரை தோறும் சென்று வணங்கப் பெறின் போதுவாதிரை தோறும் சென்று நீராடி பெருமானை நூத்தி எட்டு முறை திருவிங்க கொண்டு வந்து பக்தியோடு வணங்கினால் அவர்கள் இந்த உலகத்தில் எதை எண்ணினார்களோ எண்ணியவார் பெறுவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் வேண்ட தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோயினி திருவாசகம் அதனால எதெல்லாம் என்ன அதெல்லாம் கிடைக்கும் இப்படியாகத்தான் அந்த படல் நிறைவு பெற்று போயிட்டு இருப்பார் என்ன அப்படியாக இந்த நண்பகல் உணவுக்கு இருவரை அழைக்க அழைக்கும் போது நான் தில்லையில் வணங்கித்தான் இப்படி செய்வோம் என்று சொல்ல உடனே அவருக்கு இந்த ஆரம்பலாம் சொல்லி தானே அங்கே வெள்ளி அம்பலத்தில் நின்று ஆடி காட்டி அந்த முனிவர்களை அழுவித்து அதன் வாயிலாக நம்மை எல்லாம் அழிவித்துக் கொண்டிருக்கலான் வெள்ளியம்பல திருக்கூத்தாடியது என்று